தொள்ளாயிரத்தி இரண்டு கூறியதாவது மதீனாவுக்கு நான்கு மைல் தொலைவில் உள்ள மேட்டு பகுதியில் இருந்தும் தங்கள் இல்லங்களில் இருந்தும் ஜும்மா நாளில் முறை வைத்து மதினாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் பொழுதுகளில் அவர்கள் நடந்து வந்ததால் அவர்கள் மேல் பொழுதியும் வியர்வையும் படிந்து விட வியர்வை வெளியேறும் இந்த நிலையில் அவர்களில் ஒரு மனிதர் நபி சுல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் என்னுடன் இருக்கும் வந்தார் அப்போது நபி சொல்லல்லாஹும் அலகி வசல்லம் அவர்கள் இந்த தினத்துக்காக நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளக்கூடாதா என்று கேட்டார்கள்